கோபிகளுக்கு எத்தனை ஜென்மா இருந்தாலும் என்னால் பதில் பண்ண முடியாதுன்னு சுவாமி யூசா யூசாபிவாகட்டாள் கோபிகள் வச்ச பிரேமைக்கு என்னால் பதில் பண்ண முடியாது கோபிகளுக்கு கல்வி எல்லாம் கேட்டாள் சுவாமி பதில் சொன்னார் நான் கொஞ்சம் மறைஞ்சாத்தான் உங்களுக்கு பிரேமை அதிகம் வரும்னு மறைஞ்சேன் நீங்க ஏதாவது வருத்தப்பட்டேன்னா நான் தாங்க மாட்டேன்னு விட்டாலாம் சுவாமி பார்த்து உடனே ராசோத்சவம் பண்ணிறாள் கோபிகளோட சுவாமி ராசோ நாம புகநர்த்தகி யுக்தோ நிறுத்த விசேஷ் ரசோ வயசாகனு பரமானந்த ரசுபவம் கூட அர்த்தம் அதுக்கு அப்படி ராசகிரிய கோபிகளோடு சேர்ந்து பெரிய மண்டலம் பதினாயிரம் கிருஷ்ணன் பதினாயிரம் கோபியே ஒரு கிருஷ்ணன் ரெண்டு கோபியே ரெண்டு கிருஷ்ணன் நடுப்புற ஒரு கோபிகே இப்படி சிட்டு தயார் பண்ணி பெரிய மண்டலம் நடுப்புற சுவாமி வார இப்படி ஆச்சரியமான நர்த்தனமாம் இந்த நர்த்தனத்தை பட்டத்திரி எழுதுற போது என்ன பண்ணி விட்டால் குருவாயிருப்பது நானூறு வருஷம் முன்னாடி இழுத்தானே கேள்விட்டால் ஏழு வயசு குழந்தை பிரபு அவன் என்னவா பதினாயிரம் கிருஷ்ணனாய் பதினாயிரம் கோபிகள் தோல்ல கை போட்டு நர்த்தனம் பண்ணியிருக்க முடியும் அப்படியே இந்த இந்த திவ்யாமத்திர பக்தா எல்லாம் நர்த்தனம் பண்ணுவா பார்க்குறது கிருஷ்ண சித்துவாள் மத்து இழுப்பாள் அவன் ஒரேடியா பிரமாதப்படும் அதுல ஏதாவது ஆம் போட்டுன்னு கேள்வி அவன் நடுப்புற சோனிகள் வர பூந்து சுண்டலுக்காக இதெல்லாம் முடியாது என் கடைசியில கொடுக்க மாட்டான சுண்டல் அவனுக்கும் நீர் போய் அந்த இதுல போய் சித்தலாமோ அது நல்ல திருஷ்டனா இருக்கிறவன் போய் கூற வேண்டிய விஷயம் அது அது இப்படி அசடுகள் போய் ஆம் அது மாதிரி சுவாமி நர்த்தனம் என்னவா பண்ணியிருக்க முடியும் சந்தேகப்பட்டால் சுவாமி என்ன முன்னால் கோவிலே நர்த்தனம் பண்ணி என்ன நர்த்தன சப்தம் கேட்கறதுன்னு கண்ணத்திறந்து பார்க்கிறாள் நர்த்தனம் உடனே அதே விறத்தத்தில் எழுதிவிட்டாள் மயில் தோகே முதாரம் நட்டவேஷம் பீத்தாம்பரம் ரத்னம் திவ்யமான அங்கம் பீத்தாம்பரம் சுவர்ண காஞ்சி ஆச்சரியமான நூபுரம் மங்களகரணம் திவ்யரீரம் ரூபமீச கலையாமலே நேர பார்த்தேனெங்கிறாள் நேர பார்க்கிறேன் என்கிறாள் தாவதேவகிருத்த மண்டலே கலித கஞ்சு குஜ மண்டலே கண்டலோல மணி குண்டல யுவதி மண்டலி மண்டலே அந்தராசகல சுந்தரியுகளம் மண சஞ்சர மஞ்சுழ்ததனுமயி கஞ்சநாபுத வாசுதேவாசனமியூரிகி ஹலோ நார்த்தமா கலையுகா சு தூரத்துக்கு அந்த இருந்தாலும் பிரம்மலோகத்துல இருந்து நாதர் அங்கிருந்து கத்தினாலாம் பூலோகத்துல ராசோத்சவம் குருவாயிருப்பன் கோவில்ல கலியுகத்துல பட்டத்திரிக்காக மகாபாகியம் உள்ளவள் எல்லாம் மாறுவோன்னாலாம் தேவதைகள் எல்லாம் ஜோடி ஜோடி ஜோடி ஜோடியா வந்து குவிஞ்சிட்டாளாம் ாரதாதி தலையா குலாசல விளாசி யுகபதாதி சுபண்டி எவ்வளோக்குமே வந்து குஞ்சு வச்சான் ஜோடி ஜோடி அபிமானத்திலே அப்படி ராசோத்சவ மாம் இப்படி ராசக்கிரீட நடக்கிற போது ஒரு கோபிகே சுவாமியோட கர்ணி சித்தினவள் நல்ல யுவதி திவ்யசரீரம் உடம்பு சோந்து முத்து முத்தா வேத்து சுவாமியோட பண்ண முடியாம பகவானுடைய தோல்ல கையை தொங்க விட்டு சுவாமியை அவளையும் தூங்கி சித்தினாளாத்தனு வல்லு ிமு காலித்தௌரபம் பிரபுஜ மஞ்சிதோரு புட காந்துடம்பு வேத்து முத்து முத்தா வேத்து உடம்பு சோந்து போய் சுவாமியோட நர்த்தனம் பண்ண முடியாம அழகான பகவானுடைய தோல்ல தொங்கினாளா மகாபக்யாலி பசு பாங்கி பாங்க ஆஹா ஒரு எடைச்சிக்கு அடைச்சுது எடப்பெண்ணுக்கு இந்த பாக்யன் நான் அந்த எடப்பெண்ணா பிறந்து சுவாமியோட நாசித்தி என்னோட முஷம் வந்து என் பிரபுவனுடைய நான் தொங்கி சுவாமி என தூக்கலையே சின்ன சன்னத்தனு வல்லரித்ததனு சுவாமி தோல்ல தொங்கலாளா சுவாமி அவளையும் சேர்த்து சித்தராலாம் கண்ணவார மூடி நட்டாளா குடேற்றா இன்னொரு பாகியசாலி தலை பின்னல் அவிழ்ந்து குங்கியெல்லாம் பிறடுறதான் அத்தனைகளை பின்னலா அந்த பின்னலை கட்டிக்கிறதுக்கா சுவாமி தோளில கை போட்டு இருந்தவள் என்ன பண்ணினாள் பகவானுடைய வலது கோல் தோல்ல கை போட்டு இருந்தவள் அந்த கையெடுத்து கடது தோல்ல போட்டு சந்தனம் பூஷின பகவானுடைய கடதுகையை சேர்த்து சுருட்டி கிட்டப்பணு வந்து முத்தம் முட்டுப்பிட்டு கபட்டமா உன் கையான அப்படியே மாயரம் துலாஸ்தானத்துல அப்படியே வெடிகாலம் இருட்டுல அப்படியே புடவை எழுந்து கீழே வச்சிருக்க புடவையே விழுந்து போடுவாள் என்னன்னாக ஒண்ணுதான் இல்லைன்னா அழுதா அது மாதிரி காட்சிதாச்சலித்தோங்க போய் அத்தியாசியமா வர்ணிச்சாள் மும்முத்திரியை தெரிவிச்சிருந்து கோபிகளோட அர்த்தம் பண்ணி திருப்தி பண்ணி வச்சு ஒரே மாதிரி கோபிகள் ஆட்டுக்கு போங்கோனாலாம் அந்தமே பர்த்தா எங்களை சேர்த்துக்க மாட்டாள் நாளா நீங்க போங்கோ தெரியும்னாலா இங்கே இருந்து போறா இவா போனதுக்கு அப்புறம் தான் அவன் எல்லாம் படுக்கையை விட்டு முழிச்சுக்கிறான் பக்கத்திலேயே ஸ்திரீகள் இருந்தா நினைச்சிட்டு இருக்காளா அப்படி பகவான் பரவானு குரு ராசோத்ஸவன் சொன்னாள் சொன்னாள் நாரதசுவாமி சொன்னாளா கம்சனிடத்துல கம்சா வசுதேவர் தேவக்கு பிறந்த குழந்த கிருஷ்ணன் இங்க இருந்த குழந்தான் பலராமன் ரோஹிணிக்கு பிறந்திருக்கான் அவன் மருமன் தான் சொல்லிக்கிட்டாள் அப்படியான் குழந்தைகளை பண்றோம் வந்து பயில்வான்களோட செண்டை போட சொல்லி கிருஷ்ணராவாலும் தீர்மானம் மந்திரியா போகணும் அவ குடும்ப அக்ரூரின் மந்திரி மகாபாகவத் அவரை சுவாமி என்ன பண்ணினா கம்சன் என்ன பண்ணினா ஏகாதிய ஒரு சுத்தோபவாதம் இருந்து ராத்திரி பகவானுக்கு துளசி எடுத்து அர்ச்சனை கூப்பிடும் இது மாதிரி பிருந்தாவனம் போகணும் சுவாமி வருமானம் தெரிஞ்சா நீங்க அழிச்சு அவர் என்ன நினைச்சாரா இத்தனை நாளா ஏகாதசி பண்ணி இருந்த பலம் தான் தோணித்ததுன்னு நினைச்சாரா சுவாமிக்கு ஏழு வயசாச்சா இவர் போய் இன்னும் தரிசனம் பண்ணலையா இன்னைக்கு கம்சனே இப்படி கம்சோபதாத்யாகிருத்தமே தியுகிரகம் அத்தியனுகிரகம் பண்ணிவிட்டானே கம்சன் நாளா நம்ம வரட்டு தீர்மானம் பண்ணி ஓடி போய் கம்ச ரட்டத்துல இப்பவே போறேன் ராத்திரியே நாளா சத்ரு தேசம் ராத்திரி போகக்கூடாது காலம்பரம் போனாலாம் அந்த ராத்திரி பிரளய கால ராத்திரியா இருந்ததா அக்ரூரோ காமராத்திரி பிரளய கால ராத்திரி அல்லது ராசக்கிரடைக்கு பகவான் வர வச்சுக்கின்ற பிரம்மராத்திரியா இருந்ததா அக்ரூரோபிஜுலம் உதயத்துக்கு கம்சன் ஏறிண்டு போற அவங்க ஏறி போற குதிரைகளை கொடுத்து போச்சோம்னாரா ஏழு மயில் அங்கிருந்து எப்ப போச்சோம்னா பிராப்த சூரிய அஸ்தமனத்துக்கு போச்சாம் ஏழு மயில் ராஜாஸ்வம் என்ன காரணம் நாள் காலத்துக்கு வரப்பட்ட ராஜன் அவனுடைய புதரே தேரு அஸ்வசாஸ்திரம் படிச்ச அக்ரூரர் ஓட்டி முப்பது நாள் போகுமா ஏழு மயில் நாள் கம்சனுடைய ராஜவீதி தாண்டதே கடுவாலத்தை மேல போட்டுட்டாளாம் கோபாலன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் அக்ரூரர் உபவாசம் இருந்து துவாதிசி பாரணம் இருக்கிற போது என் பிரபுவை தரிசனம் பண்ண என்ன கம்சன் அரம்பிச்சானே நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் இப்படி ஸ்தோத் பண்ணினாலாம் இவர் ஸ்தோத்திரம் பண்ற போது குதிரைகளும் கேட்டு நிற்குமாம் ராமாவதார்திர கங்க கரையில காட்டுல கொண்டு வந்து விட்ட குதிரைகளாம் இப்ப இருந்து நகரத்துக்கு அழிச்சு போறதுக்காக வந்திருக்கான் கங்க கரையில விட்டுட்டு வந்த சுமந்தரே வந்திருக்காராம் காட்டுல இருந்து நகரத்துக்கு அப்போ பரதன் மட்டும் ஆரம்பிச்சுட்டான் சுவாமி திரும்பி வந்தது கடைக்கல சுமந்திரனுக்கு இந்த அவதாரத்துல யாவது ஓட்டின் வந்து மதுரைக்கு ஓட்டின் வர வந்திருக்காள் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற குதிரைகள் கேட்டுக்கணு கண்ணுங்க நீர்மா நிற்குதான் ஒரு மணி ரெண்டு மணி அக்ரூடம் கண்ணால ஜலத்தை கொட்டி கண் ஜலத்தை தொடச்சுன்னு குதிரை நிற்கிறது தொட்டான ஆர்டடி நடக்குறது பண்ணா மறுபடியும் நிக்கிறது இப்படி நின்று ரே நகோகுலம் பிராப்தூரிய அஸ்தங்கோருபா சாயங்காலமாச்சு அஸ்தமனமாச்சு அதனால சுக்காச்சாரியால் என்ன சொன்னாள் ராஜன்னு அக்ரூரனுடைய மனசு சுவாமியை காலம்ப ஸ்தோத்திரம் பண்ற போதே போயிடுச்சு சுவாமிகிட்ட இந்த சரீரம் தேரோட போனதுதான் சாயந்திரம் ரத்த நோகுலம் பிராப்தா சூரிய அட்டதிரிஷு திராமி வேதீ குமா சரிம்விதபிமரிஜேயம் சனு வீட்ச போய் நான் காலில் போய் விழன அவனை கட்டிக்கணும் என் அப்பனே அக்குருடான் என் பிரபு மங்கள வாக்கால என்ன அழைக்கணும் அப்படி அழைச்சாதான் என்ன ஜென்னான்னு ஏ குருவாயிரப்பா பக்தன அக்ரூரன் இப்படி கண்ணு கண்ணீர்மா கதற போது பக்தன் கவலப்படப்படாதுன்னு காடு முழுக்க மில் மாதிரி கோட்டி கிருஷ்ணனா நின்னியாமே சத்தியமானு காட்டாள் சபவன் இப்படி அக்ரூரன் போனாலாம் சுவாமி நித்தியம் ஆறு மணிக்கு பசுக்குள்ள ஓட்டி ஆத்துக்கு போவாள் விருந்தாவனத்திலிருந்து அன்னைக்கு முன்னாடியே நாலு மணிக்கே ஓட்டின்னு நான் அண்ணாமல் அக்ரூர் சிறுண்டு போனாலும் வாஸ்தவமான பக்தனா இருந்தா அண்ணா கையை பிடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு வாசல் நிக்கணும் பதினாயிரம் குழந்தைகளோட போய் அக்ரூரோகம் நமசாமி கதலனும் என் அப்பனே அக்ரூரான போறாள் அதுக்கா ஆறு மணிக்கு வர போற அக்ரூரனுக்கு நாலு மணிக்கே அண்ணா கையை பிடிச்சிட்டு வாசல் நிற்கிறாள் சுவாமி அங்க தன்னுடைய தெருவுல இங்க காட்டுல சுவாமி மாடு ஓட்டின்னு போயிருக்காள் மாட்டினுடைய அடிவப்பும் பகவத் சரணத்தையும் பாட்டாள் பேரில் இருந்து அப்படியே நழுவிக்க விழுந்தக் குரூரர் அந்த பிருந்தாவனம் மூக்க பிறண்டாளாம் பகவத் சரண தூளியில பிறனம்னு அப்போது மந்திரம் சொன்னாலாம் என்ன சொல்லி பிறண்டான் நாள் ஓஹோ பகவானுடைய சரண தூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சது என்ன பாக்யம்மணினே நாளாம் பதானி தஸ்யிலோகபால கிரீடதுஷ்டாமல பாதரேணோஷி கௌதுகாணி பிரபோஹோமூனி எம் பிரபுனுடைய சரண தூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சதுன்னு பிருந்தாவனம் முழுக்க விழுந்து பிறண்டாளா ஒத்துரும் இல்லையா தனிச்சு கிடைச்சுதான் இதை சொன்னாள் சுகச்சரியாள் இப்படி கீழே விழுந்து பிறண்டான் குரு சொன்னாள் கீழ் விழுந்த அக்ரூரம் மறுபடியும் கூப்பிட்டு நான் அக்ரூரனா பொறந்து கம்சனுக்கு மந்திரியா இருந்து ஏகாதசி பட்டி இருந்து சுவாதிசி பாரண பண்ணாம என்ன அக்ரூரம் அனுப்பிச்சு நான் வந்து இப்படி விழுந்து பெறலையே நாளாத் சந்தோஷா ஜோஹிங்கிருந்து அங்க போய் பார்த்தாள் சுவாமி அண்ணா கையை வெயில் நினைக்கிறாள் அதனால வரதாயனமாக பரதம் துளசியும் கையுமா கண்ணுங்கண்ணீருமா நின்றுட்டாள் அக்ரூருனுக்காக பின்னாடி மக்கூட காத்துட்டு இருந்தாள் அக்ரூர் தேர விட்டு இறங்கி பகவத் சரணத்தில் போய் விழுந்தாள் வலராம சுவாமி சரணத்திலையும் கிருஷ்ண சரணத்திலையும் இல்லை ஆயுதம் தடவை என்ன பண்ண அக்ரூரா அக்ரூரான் சுவாமி கூப்பிட்டாலாம் அனைய சானுஜோ கிரகம் அண்ணாவும் தம்பியுமா தூச்சு பிடிச்சு கொண்டு போனாலும் அக்ரூர உள்ளி அடிச்சு பிரஜை மறுபடியும் நமஸ்காரா அக்ரூரர் அக்ரூர சுவிவந்த நமஸ்கார பக்தி பண்ணது அக்ரூரதா அப்ப சுகாச்சாரியால் சொன்னால் ரேபே மனோரதான் சர்வான் பதியான் சச்சகாரா அக்ரூரர் சுவாமி எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சாலும் அதே மாதிரி அக்ரூர் இஷ்டப்படி எல்லாம் நடந்தது ஒண்ணு மட்டும் அவர் இஷ்டப்படி நடக்கலையாம் என்னள் அக்ரூரோஹம் நமசாமி அக்ரூரன் நான் நமஸ்காரம் பண்ண என்ன சொல்லிட்டு காலில் விழும் நினைச்சாளாம் அது மட்டும் சுவாமி தனக்கா வெயில்ல நிக்கிறத பாத்துபிட்டு சுவாட்சியானே நாசம் பேர் சொல்ல முடியாம காலில் விழுந்துட்டாளாம் பாக்கி எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாளாம் அக்ரூரர் சுக்காச்சாரியால் சொன்னாள் கிம் அலப்யம் பிரசன்னிட்டா வாழ்க்கப்புறம் அடையக்கூடாது எல்லாம் கிடைச்சு மகாபாகியம் பண்ணி சுவாமி சொன்னாலா ஏகாதசி பட்னி துவாதிசி உபாசம் சுவாமிக்கு தெரியும் நான் போஜனம் போடுறேன் சுவாமியே சுவயம் உபதேகாரி சுவாமி அன்னைக்கு ஆகாரம் பண்ணி வச்சு ராத்திரியிலே துவாதிசி பகல்ல பாரணம் பண்ணலாம் நான் அண்ணன் போறையும் சாப்பிடாள் ராத்திரி திவ்யோஜனம் முகவாசி கந்தமாலிகாம்பூலம் உபசரிச்சு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டான்னு கபடமா ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களை ஐசன் வர சொல்லி அனுப்பிச்சிருக்காரு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாளாம் வதம் பண்றதுக்காக தானே ஐசன் வர சொன்னாள் சுவாமி ஆமா வதம் பண்றேன் அதே மாதிரி பரமாத்மாவே மருதினம் காலையில அடிச்சுன்னு போய் காலிந்தி நதியில வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சு கம்சனை போய் பரமாத்மா வதம் பண்ணி உக்ரசேன ராஜாவா பண்ணி துவாரகேங்கிற நகரத்தை சமுதிர மத்தியத்துல சிருஷ்டி பண்ணி பதினாறாயிரத்தி சட்சம் நிர்மாணம் பண்ணி யோக மகிமையினாலே இத்தனை பேரிலையும் துவாரகிக்கு ஐச்சின்னு போய் பகவான் சர்வேஸ்வரன் பரம மங்களமா வசிச்சான்னு சொன்ன உடனே ருக்மிணி கல்யாண சரித்திரம் சொல்லணும்னே ராஜா பிரார்த்திச்சாள் அதுக்காக ருக்குணி கல்யாண சரித்திரத்தை போய் பிரம்ம நிஷ்டால் போய் சொன்னாள் மகான் தசியாபவன் புத்திரா காஜவராண ராஜாவாம் அஞ்சு புள்ளை ஆறாவது பொண்ணாம் ருக்மிணி ஆறாவது பொண்ணு ருக்மிணி பிறந்தாள் இந்த குழந்தைய நித்தியம் பெரியவாரெல்லாம் நமஸ்காரம் என்ன அம்மா இஞ்சூர்த்திக்கு வர பிராமண போனோம் கோபாலனை கண்டோம் நீருண்ட மேகம் போன்ற சிறுமே நீந்தாச முகம் கல்யாண கட்டாட்சம் அப்பிரமேயமான அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும் சின்ன குழந்தையில இருந்தே சுவாமி போச்சா பிரேமே ருக்மிணியை பத்தியும் பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணிவிட்டா இப்படி இருந்தது கல்யாண காலம் வந்தது வந்தா சிசுபாலன் மூத்த புள்ள பெண் குழந்தையெல்லாம் அம்மாட்ட தான் சொல்லும் அபிப்பிராயத்தை சுவாமி கோபாலனை பண்ணிக்கணும் அம்மா தன் பர்தாட்ட பீஷ்பகரத்தில் சொன்னாள் பீஷ்பகர கூப்பிட்டு சொன்னாள் அவன் சொன்னான் கிருஷ்ணன் வந்து மாடு மேய்ச்சவன் திருடின பால் மூறு சைரெல்லாம் திருடினவன் அவனுக்கு கொடுக்கப்படாது என் தங்கையை கொடுக்கப்படாது என் தங்கையை சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னா ரெண்டாவது போக்குதி ஆச்சேன்னா இந்த நாளில் போக்குதிதான் தேவை எல்லா வாழாது அப்படி பண்ணி கொடுத்த ஒரு மாசம் முன்னாடியே கல்யாணத்துக்கு ஆத்தல் இல்லாம பரப்பிட்டு போடுவேன் இருந்து இருந்து ஒரு பொண்ணு நமக்கு பறந்து கல்யாணம் பண்ற போது மூத்த புள்ள இல்ல அது என்ன இருக்காதுன்னு சிசுபாலனை கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள் இது ஒரு குளிக்கு தெரிஞ்சுதான் கிருஷ்ணாப்ராஹினா உடனே ரொம்ப யோசனை பண்ணி இருக்கு அசத்தோட என்னமா குர்த்தன பண்ண முடியும் கவலைப்பட்டு ஒரு பிராமணன் வரத்துல பல பேர்கள் வரத்துல உத்தரவு வந்து உருகி உருகி சொல்லுவரே பகவான பத்தி அவர் இன்னைக்கு வரப்படாதோன்னு நினைச்சாலா நினைச்சா அவரே வந்து நின்னாளாத்து ஆப்தம் நாள் கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப நாளா கைராசி உள்ளவரா ஆறு விஸ்வாமித்தர் சீதா கல்யாணம் பண்ணி வச்சவர் அங்க ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரிச்சு வச்சம் விலக சீதா கல்யாணம் அது போராதுன்னு அம்பாளுடைய அனுகிரகம் அங்க போனதே பத்திரிகை கொண்டு போய் பகவான் சுவாமி பூஜை பண்ணி பத்திரிகையை உடைக்காமலே அவரே உடைச்சு வாசிங்க ஒரு பையனுக்கு கவரை ஒட்டி அனுப்பிச்சு அந்த பையன் பாத்து இடுப்புல வச்சுக்கண்டா இந்த பிராமணுக்கு என்ன தோணும் என்னமோத்தர் நினைச்சு எத்தியாவது இந்த சந்தேகங்கள்லாம் இந்த கல்யாணத்துல வேதவித்துக்கள் வாக்கால பேசினா அது மங்களமா நடக்கும் அதனால மகான்களுடைய வாக்கால பேசணும்னே அவர் வாக்கால அதை படிக்கட்டம் படிக்க சொன்னாள் படித்தாள் அது என்ன எழுதியிருக்காள் பகவானுக்கு சுத்வா குண சுந்தரண் விவரோங்கபம் ரூபா அகிலாபம் அச்சுதித்தமத்திரபம் ஹே புவன சுந்தரான்னு சம்போதனம் பண்ணியிருக்கா பதினாலு லோகத்துக்குள்ள அழகு வாய்ந்த தெய்வம் எம் பிரபுவான நீத கல்யாண குணகணங்களை மகான்கள் சொல்லி காட்டேன் அது காது வழியா உள்ள போய் என்னுடைய சர்வ தாபத்தையும் அபகரிச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட குணங்களை காட்டேன் உன்னுடைய திவ்ய காட்டேன் கண் படைச்சவர்கள் எல்லாம் தரிசனம் பண்ண வேண்டிய ரூபம் அச்சிலார்த்த லாபம் சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கத்தையும் காட்டேன் லட்சியை விட்டு உனக்கு லெட்டர் முடியாது பண்ணிவிடுத்து இதை நான் காட்டத்தினாலையும் அப்படி பண்ணி சொன்னாளா என்ன அர்த்தம் நான் உன்னை பர்தாவா பண்ணிக்க ஆசைப்படலாமான் உன் பெருமையினால லஜ்ஜையை கூட மறந்து விட்டு லட்டு எழுத முடியாது மனது பண்ணின காரியம் நாளாம் ஹே அச்சுதான் சம்போதனம் பண்ணினாள் அச்சுதான் எனதுக்காக சம்போதனம் பண்ணான் ஷாவில்லாதவன் அர்த்தம் சுவாமி கேபால் நட்சத்திர பொருத்தம் ரஜு பொருத்தம் கிரக பொருத்தங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாமான்னு ஏதாவது ஆயுர்வாவத்துல தக்கறார் உள்ள வாழ்க்கைன்னா பார்க்கணும் நான் அனபாயி மகாலட்சுமி நீ அவ்வி நான் உனக்கு எனக்கு ஜாதகம் பார்க்கணுமா வாண்டாம்ங்கிறதுக்காக அச்சுதா விஷதிமபத்ரம் அஹ்ந்த மகதி குலசீல ரூப விதய திரவிணாமீராபதி குலவதி கன்ய நரசிம்ம சுவாமி ஒரு சந்தேகப்படலாம் இவ்வளவு தைரியமா லெட்டர் எழுத ஆரம்பிச்சுட்டேன்னு எந்த ஸ்திரீதான் சர்வீஸ்வரனான நீ எனக்கு பர்த்தாவா கிடைக்க சுத்தமா இருக்கிற போது போக்கிரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பள் நீங்கள் அனுபகம் பண்ணணும் ஒரு அபச்சாரம் பண்ணி மன்னிக்கணும்னு ஜாடையா கேட்கிறேன் ஏ நிருசிம்மான்னு கூப்பிட்டு நரசிம்மனா என்ன அர்த்தம் நரசிம்மாவதாரம் பண்ணோன்னு இந்த கோபத்தை மயிருமாய் நரசிம்மாய் மின் மாதிரி மங்களமா வந்தா பாக்கிறேன் இல்லாம தியானம் பண்றேன் அதை மனசுல வச்சிருப்ப லட்டர் எழுத முடியாது துண்டாட அடிச்சிருக்காள் அன்னைக்கு பயங்கரமா இருந்தாள் இன்னைக்கு எப்படி இருக்கோ நரசிம்மாரோகமான யாரு பார்த்தாலும் கல்யாண விக்கிரகனா இருக்கிற போது நான் மோசம் போவேனா நரசிம்மான்னு இன்னொரு காரணத்தையும் வச்சு சம்போதனை பண்ணினாள் நான் என்னவா அந்த புறத்துக்குள்ள எல்லாம் வர முடியும்னு நீ அப்படி எல்லாம் எனக்கு ஷாக்கு சொல்ல முடியாது எழுபத்தி ஏழாயிரம் மட்டர்களை காவல் வச்ச கட்சி போனுடைய சபைக்குள்ள ஒரே ரத்னத்தினால பண்ணின தூணில் இருந்து குதிச்ச நிருசிம்மம் இல்லையானே என்னை காக்குறதுக்கு எந்த உனக்கு வர முடியாது நிருசிம்ம காலே நிருசிம்மரா அதையும் தவிர்த்து நிருசிம்மான் மனுஷ்டன் ராமாவதாரத்துல ஒரு அபசாரம் நான் பண்ணியிருக்கேன் நாளாம் ராமாவதாரத்துல சுவாமியும் தேவியும் பேசிக்கிற போது எத்தனை மணிச்சு கொடுக்குற போது நான் விஷத்தின் ஆளாம் சுவாமி என்னத்தினாலேன்னு சீதை காட்டாளாம் நான் சூரிய வம்சத்துல பிறந்தேன் ஆளாம் சீதை சொன்னாலா நான் சந்திர வம்சத்துல பிறந்தேன் வந்து எங்க அம்மா வயதுல பன்னெண்டு மாசம் தாமசிச்சேன் பன்னெண்டு மாசம் சுமந்து பெற்றாள் என்ன எங்க அம்மாடா அதுக்கு தேவி சொன்னாலே பாப்பம் அது இன்னும் ரெண்டு மாசம் கூட வர இருந்திங்கிறே ரொம்ப அவமானம் இதை சொல்லாதே வழியில் நாளா என்ன எல்லாரும் மாமியா அருண் கேக்குறாள் எனக்கு மாமியார்ல குறவா இருக்கு நாளா சுவாமி தேவி அயோனிகா சொன்னாள் தேவி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாள் அச்சு பேசாதே நான் உஷத்தியா நீர் விஷத்தியான்னு நீர் உன்னு நினைச்சு பாருங்க எங்க அப்பா ஜாதகம் எடுத்துட்டு உங்க ஆத்துல வந்து கேட்டு நீங்க பாக்குறேன்னு சொல்லி எங்காத்து ஜோசிய கேட்கறேன்னு சொல்லி ஜாதகம் எழுதலை இனிமேல் இழுதி தரேன்னு சொல்லி அப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி மெனக்கட்டு அப்படி இல்லாம் நடக்கலை நீரா விஸ்வாமித்திர அழிச்சுட்டு எங்க ஆத்துல வந்து சிவதனுஷமுறிச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீர் நான் விஷத்தியா நீ ருஷத்தியா இதுல பாத்துக்கோம்னுட்டா விஸ்வாமித்திரையாக ஒரு பிராமணன் சிவாசிக்கு கழிச்சுன்னு வந்திருந்தேன் சுவாமிக்கு ரொம்ப அவமானமா போச்சு அதனால இந்த அவதாரத்துல என்ன பண்ணிக்கிட்டா அதே விஸ்வமித்திரம் இவ அனுப்பிச்சு லட்டர் எழுதி அனுப்பிச்சு பல ஸ்லோகங்கள் எழுதினா கிருஷ்ணா ஒண்ணு பண்ணிவிடுவேன் நூறு ஜென்மா எடுப்பேன் ஒரு ஒரு ஜென்மாவையும் உங்க பிபத்தை வச்சு பூஜை பண்ணுவேன் உபவாசம் இருப்பேன் ஜீவனை விடுவேன் மறுபடியும் ஒரு அம்மா வயத்துல பறப்பேன் லெட்டர் எழுதி அனுப்புவேன் மறுபடியும் பூஜை மறுபடியும் தேகத்யாகம் சதஜன்மே நூறு ஜென்மா எடுத்து என்னை கஷ்டப்படுத்தி கடைசியில் உங்களை அடைஞ்சுதான் விடுவேன் ரகசியமான இந்த பிராமணனுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தா ஓய் அவர் ராத்திரி எல்லாம் தூங்காம கவலைப்படுறான் நான் பகல் விட பகல் கவலைப்படுறான் ருக்மிணி எனக்கு நடு ரிசியில் கூட தூக்கம் ஒரு மணிக்காக கொஞ்சம் பரம சந்தோஷம் பிராமணனுக்கு பரவிட்டு போய் சொல்லட்டமா எங்காது கல்யாணம் சொல்ல வந்துட்டு நீர் நடக்கறதும் என் தேர்ல அடிச்சு போறேன்னு அதுக்குள்ள சிசுபாலன் அவன் வந்து அங்கேயே ஊர்லயே அஷ்டவர்தம் பண்ணி சமாவர்த்தனம் பண்ணி பஞ்சக்சங்கள்லாம் கட்டிக்கிட்டு அவன் மாப்பளக்கோலம் அப்புறம் மாதம அலங்காரம் ஷீட்டு கண்ணாடி பாட்டில் தைலம் எல்லாம் பண்ணிட்டு அவ அங்கேருந்து வந்துட்டான் வந்துவிட்டான் வேளாங்க மெத்தமேலிருந்து ருப்ணி பார்க்கறாள் எல்லாம் அந்த சிசுபாலம் தந்தவக்ரம் இடு ஒரு எல்லாம் அந்த கோஷ்டி இப்படி வருது சுவாமியோ இந்த பிராமணியோ காணும் கவலைப்பட்டு ஆஹாகா வள்ளியே ஒரு காலம் நான் தப்பா சுவாமி நினைச்சு விட்டாளோ லட்சி தப்பு எங்க அப்பாவே பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறவாளா மாட்டேன் கோபாலன் எனக்கு வர்த்தாவை வரும் பண்ணி இருந்தா நான் எழுதியிருக்க மாட்டேன் பரமசிவனாவது புருஷன் புருஷனுக்கு ஸ்திரீகள் கஷ்டம் தெரியாது ஜெகன் மாதா பராசக்தி பரோசராஜகுமாரி ஸ்கந்த மாதா பரமேஸ்வர பத்னி தீர்க்க சோமங்கல்யம் எங்க குலதெய்வம் துர்க கூட கைவிட்டுவிட்டாலே என்ன நாளாம் தேவி வாத்ரா சதி ி எங்க அம்மா கூட துர்கூட கை விட்டுட்டாளே கண்ணால ஜலம் விட்டாளாம் உடனே இடதுகண் கை எடதுகால் படபடப்பட பண்ணு துடிச்சுதான் ஸ்திரீகளுக்கு இடதுபாதம் துடிச்சா பிரியசகுணம் அது என்ன அஸ்புரன் பிரியசம்சி நகர்னா சுகாச்சாரியா அம்மாவும் பிரபு வரா வரான்னு சொல்றா போல இருந்ததா கஞ்சலத்தை தொடச்சுங்கன்னு பாக்குறாள் அந்த பிராமணன் வராறான் எந்த பிராமணன் பிராமணன் வராலாம் ருக்மிணிக்கு ஆறுன்னு தெரியலையாம் ஏன் தெரியல இவர் கிருஷ்ண உஞ்சூர்த்தி சொம்பு அசட்டு நட அப்படி போயிருந்தார் இப்ப சுவாமி போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தோம் அவர் வந்து பத்தாறு வாங்கி கட்டி சந்தனம் மூசி மாலை போட்டு அனுப்பிச்சிருக்கார் உஞ்சுர்த்தி நட போயிடுத்து கீஷ வஸ்திரம் போயிடுது பகவத் கட்டாட்சம் வர விழுந்து விடுத்து அங்க இருந்து இவர் நடைய அடையாளம் தெரியல ஆரோ ஒரு ஆள் நினைச்சுக்கிட்ட கல்யாணம் சொல்லிட்டு வந்திருக்கார் அந்த பழம் வஸ்திரங்கள்லாம் அங்கேயே தாரகையிலயே எரிஞ்சிட்டு வந்திருக்கார் கிட்ட வர வரத்தான் சைவத்விஜசத்தமாக நாளா தான் அனுமச்ச பிராமணன் புரிஞ்சுதான் மாதா கிருஷ்ண விநிரிஷ்டாஜ்து தேவீம் படிச்சவள் சுவாமி வரேன்னு சொல்லிவிட்டதா நினைச்சுக்கின்றாள் அவர் நடைய பார்த்து இவளுக்கு மேல அவர் லக்ஷாஸ்திரம் படித்தவர் அம்மா வரேன்னு சொன்னதாவா சந்தோஷப்படுறேன் வந்துட்டான் வைசியிலேன்னு விட்டாள் பார்த்தாள் ருக்மிணி இந்த பிராமணனுக்கு எதை கொடுக்கறதுன்னு புரியல சாட்சாத்து மகாலட்சுமி சரணத்துல நமஸ்காரம் பண்ணி விட்டாளா பிரம்மாய ஒரு ஜையில இறக்கினான் துர்கா பூஜைக்கு போனாள் குலதேவத்தா பூஜைக்கு படைய குப்தா அம்பிகாலயம் போறபோது எல்லா ராஜகுமாராலும் யானமேலையும் குதிரமேலையும் தேர்லையும் போயிருக்காள் ருப்பிணி ரூபத்தை பார்த்துப்பதற்கு பூஜை பண்ணிவிட்டு வெளியில வராள் வரபோது ஒரு காலை எடுத்து வச்சு இன்னொரு காலை எடுத்து வைக்கிறாள் அதை பார்த்தபடி ராஜாக்கள் ராஜகுமாரெல்லாம் மோகிச்சு கே விளா அப்படி அழக்கங்கள் ஸ்நானம் பண்ணி விட்டு அம்பாள் பூஜை பண்ண போயிருக்காளா பூஜை பண்ணிவிட்டு சுமங்கலி பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்து அழகங்கள் கண்ணெல்லாம் மறைக்கிறது அது என்ன பண்ணு கையாலே அந்த அழக்கங்களை உத்தம ஸ்திரீகளுக்கு அழக்கம்னு அப்படி வருஷ வருஷையா தொங்கும் கரு மாதிரி அது உத்தம ஸ்திரீகளுக்கு தான் தொங்கும் இது அசுகள் கத்திச்சு கத்திரிச்சு விட்டுங்க அதெல்லாம் விற்காரது அது இயற்கையா அமையனது போட்டோ பிடிக்கிறதுக்காக அப்படி தள்ளினாள் அழக்கத்தை அப்படி பார்த்து வந்தாள் ஒரு ராஜகுமாரையும் சுவாமிய பார்த்தாலாம் எந்த கட்டாட்சத்தால பார்த்தாலும் அங்கிருந்து ஜலம் குட்டிட்டு பகவான் இப்படி வந்து நிக்கிறானேன்னு தேர்ல தன் தேர்ல வேற இஷ்டம் இல்லாம வேற போறவள் போல போனாள் சுவாமி தாருகுனை கூப்பிட்டு தட்டு ருப்பினி கிட்ட தேரையின் விட்டாள் கிட்ட தேர்வு தூக்கி தேர்ல எடுத்து வச்சுட்டாள் சுவாமி ஓட்டு தேராய் விட்டாள் முள்ள ஓட்டுனாள் ஜராசந்த பிரபுகள் எல்லாம் கரெக்டா வந்தான் பலராம சுவாமி கலப்பை எடுத்து எல்லா பயிலும் விரட்டி விட்டார் பின்னாடி இருந்து அவர் கூட வந்திருக்காரு சண்டை வரும் தெரிஞ்சு எல்லாருமா பார்த்தான் சிசுபாலனை தவிர்த்து எல்லாரும் இங்க வந்திருக்கானா அவன் மாப்பிளையால ஆத்திலேயே இருந்தானா யேசனிக்கு அரவணையிலே இடம் கொடுத்தாலாம் இவனுக்கு மாப்பிள இறங்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்திருந்தாளா இங்க இருந்து ஜதாசந்த பிரபதிகள் போனாள் பரப்படலாமான்னு காட்டான் சிசுபாலன் அவன் மூத்தத்துக்கு பரவலாமான்னு காட்டான் ஜாசந்த பிரபுல்லாம் ஊருக்கே பரபலாம்னு சொன்னாலாம் கல்யாண ஆஹலியன்னா ஆயிடுது நானும் எங்கடாஹா உனக்கு ஆகலே கிருஷ்ணனுக்கு ஆயிடுறான் இதுவும் கல்யாணம் மொழிண்ட தன் பத்னியை தூக்கிட்டு போறா போல வருத்தப்பட்டானா அவ வீட்டுக்காரா வருமனே இருப்பாளா நான் இது கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தேன் கண் கசங்கிறது இங்க கஷக்காது போய் கசக்கனே அதுக்காக தான் கல்பி தான் என்ன சுகாச்சாரியாள் இப்போ ரத்த யார் வீடு பரபடு நாளாம் மத்தியான போஜன அவன் பரண்டு போனது கூட ஆச்சரியம் இல்லாசன் போனா இவன் இங்கே என்ன பண்ணினா இந்த ருக்மி பிரதிஞ்ச பண்ணு போனான் கிருஷ்ணனை திருப்பி அழிச்சு நான் ஊருக்கு வரதில்லை நடுவழியில் போய் பகவானோட தொந்து யுத்தம் சுவாமி அவனை வதம் பண்றதுக்காக வஸ்திரத்தை போட்டு பிடிச்சு விழுத்து கத்திய எடுத்து வந்து விழுந்து கிரிஹீதா நாளைக்கு பொறி போடுறோம் எடுத்து போன அவனுக்கு நீங்க மோதிரம் போட வேண்டாமா இந்த குழந்தைகளுக்கு மாலை மாலை போடுறதுக்கு சகோதரன் கிட்ட சொன்னாலாம் சுவாமி அதுக்காக என்ன பண்ணினாள் ரெண்டு காரியம் நீங்க பண்ணினாலாம் சஸ்மஸ்ருகேஷம் பிரபபன் தலையில எடுக்கிற சிகை எடுத்தாளாம் எங்க திரிச்சாலாம் இந்த சிகை எடுக்கிறது சுவாமி அன்னைக்கு நல்ல குளிக்க வேலையில ஆரம்பிச்சா அப்படி வாய் வாயியா வளர்ந்துட்டே வருது சஸ்மஸ்ருகேஷம் பிரபபன் விருப்பகரணம் பண்ணினாலாம் அப்படி பண்ணி ஊரு கணச்சுடு நல்ல வழியா அங்கேயே குந்தினம் நப்பிரவேட்சின்னு அங்கேயே வசித்தானா स्वामी मंगलमान निज्जित्य भूमिपाने ங்களத்துலே ியகவீகசுரமானய விதிவசே குருக்கூமோதூ மங்களமானமான லக்னத்துல ருக்மிணிய துவாரகி கேஜின் வந்து பதினாறாயிரத்தி சொச்சம் கிரகத்தையும் ருக்மிணியனுடைய கட்டாட்சம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் எல்லா கிரகத்திலையும் வேணும் சொல்லி மங்களமான லக்னத்துல பாணிகிரகணம் பண்ணிண்டு மகாலட்சுமியான ருக்மிணியும் நாராயணனான கோபாலனும் சேர்ந்த வைபவத்தை தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் கண்டு வந்தனம் பண்ணி மகாபாகியாளக்கமாக சங்க நிமிஷத்துக்குள்ளவத்த மங்களம் ஜாம்பவத்திய விவாகம் பண்ணின்றாள் அக்னஜித்திய விவகாரம் விண்டாள் பத்ரே லட்சுமணே ஒரே அஷ்டமேஷி விவாஹம் மங்களமான விவாகம் நரகோபுருத்தாளான பதினாறாயிரத்து ராஜ ரங்களை விவாகம் பண்ணின்றாள் தர்மோக்தி சொன்னாள் ருக்மணியின் சுவாமியும் வேடிக்கையா பயிற்சி என்ற பயிற்சி சைனாக தரிசனம் சொன்னால் நாரத சுவாமி வந்து பாத்த வைபவம் பிரகோபாட்சியானம் சொன்னால் பிராமண பக்தி வரத்துக்காக தன் குழந்தைகளுக்கு இன்னொரு ஒரு அஷழ் அவனை எல்லாரும் சேர்ந்து கலப்பி பவுண்டக வாசுதேவன் நான்தாம் வாசுதேவன் அவன் சுவாமி மேல பேசிக் கொடுக்க ஆரம்பிச்சு சுவாமி பண்ணி அவனுக்கு அனுகூகம் பண்ண சரித்திரம் சொன்னால் குச்சேல சரித்திரம் சொன்னால் ஒரு வழியான குச்சேலர் அஷ்டைஸ்வரியத்தை அடைஞ்சாலும் அவன் பகவான் கொண்டு போய் ஒரு குடி அவளை கொடுத்து சுவாமி அவருக்கு வட்டுக்கிட்ட எல்லாம் கொடுத்து ஊருக்கு போறவது வாங்கி அவர் கிரிஷத்து அனுப்பிச்சு அவர் இங்கே இருந்து மர்ணா காலம்பரை வரப்பட்டு போறவோ ஆஹா பிரம்மண்ய தேவன் என் பிரபுவே கண்டேனேங்கிறாள் கட்டிக்கின்றானே சுவாமி என்னோட பேசினானே தான் ஒரு புனியை உட்காடுற பரியன் கத்துல உட்காந்து வைச்சானே பத்னியை விட்டு விசல சொல்லுவது கதம் திதமி துவாரக மாதிரி ஒரு பட்டனம் ஒரு கால் துவாரிக்கு தவறி போயிட்டோமோ என்னமோ உள்ள போய் பார்ப்போம் மறுபடியும் வரதுதான் வந்தோம் சுவாமி பாபம் உள்ள போனா பத்னி ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகளோட இருபத்தேழு குழந்தைகளும் புராணத்திர சொல்லிருக்காள் பட்டு வஸ்திரம் கட்டிக்கிண்டு ஆனந்தமா இருக்கிறத பார்த்தா ஒரே உப்ரிக்களும் பெரிய ராஜ கிரகம் துவாரக மாதிரி என்னன்னு கேட்டால் பத்திரியே எனக்கு தெரியாது நான் நம்ம குடி வீட்டுலாம் படுத்துட்டு இருந்தேன் பாத்தியம் கேட்டுது பார்த்தா இந்த அரமணையில இருந்தேன் நீங்க என்னமோ சுவாமியிட்ட கேட்டலாக்கம் என்ன செய் மோட்ச தாசாட்ட போய் எனக்கு வீடு வேணும் ஆசல் வேணும்னு சொல்லுவேனா நான் கேட்கல நீ காரணம் தெரியலேங்கிற இந்த ஒரு காரணம் தான் இருக்கணும்னாலாம் என்ன என்ன கொஞ்ச தூரம் வழிகுணந்து விட்டு விட்டு கண்ணுல ஜெலந்ததும்ப என்ன ஏற பார்த்தானே அவன் கட்டாட்சிதான் அஷ்டலட்சுமி பிரபு மங்கள கட்டாட்சத்தையும் மேல போட்டானே அதுதான் காரணம் சொன்னாலாம் குஜேலர் இப்படி பகவான் பகவத் அனுபத்தாலே அஷ்டைஸ்வரியன் லாபத்தை நினைச்சு பரமசந்தோஷப்பட்டு பகவான் குடுத்த பிச்சைன்னு நினைச்சு குழந்தைகளோட மகாட்சத்தை அடைஞ்சி மோட்சத்தை குச்சேல் அடைஞ்சாலும் குருக்கள் உபதேசம் உத்தவருக்கு பண்ணி சுவாமி பகவான் சர்வேஸ்வரன் வைகுண்டம் ஓராணுங்கிற சரித்திரம் சொன்னதே குழு விழுந்து ராஜா கதற பயபிளாதே பகவத்குணம் நடக்கிறதில்ல சர்வேஸ்வரன் ஸ்ரீஸ்பதி கோபாலன் இருக்கான்னு ராஜாவுக்கு தைரியத்தை சொல்லி ராஜாவுக்கு பகவத்குணங்கள்லாம் வந்த பிரம்மனிஷ்டாள் அஜிஸ்தர முத்தீர்ஷோ நானோ பகவோத் தவசீலாரசன மந்திரே பும்சோ ப்ரிவிதவேத் தாது கூப்பிட்டு சொல்றான்னு கோபாலனுடைய சரித்திரம் சொன்ன நாலு முகத்தோட பிரம்மா வந்தாலும் முழுக்க சொல்ல முடியாது ஆயுதம் தலையோடு ஆதிசேஷன் வந்தாலும் சொல்ல முடியாது சம்சார சமுத்திரத்தை தாண்ட கோபாலனுடைய சரித்திரத்தை வேறு நீ இந்த நினைக்காதே தாமி தியானம் அகம்பிரம்மாஸ்மின்னு தியானம் பண்றதுனால ஜீவனுக்கு சோகாதி நிவிற்த்தி ஏற்படுமா அவன் பிரம்மிவாகம்னு தியானம் பண்றதுனால பாரோட்சிய நிவர்த்தி ஏற்படுமா இப்ப ஏதோ மரவா இருக்கிறதா நினைச்சுக்கிறான் அபரோட்ச அனுபவம் வருமா பிரம்மிவாகம் சொல்றதுனால அகம்பிரம் சொல்றதுனால சோகமோகாதி நிவர்த்தி ஏற்படுமாம் ஜீவனுக்கு இப்படி தியானம் பண்ணி இன்னும் ஏதாவது சொல்றேன் சுருக்க கேளுன்னு சொன்னாலாம் பிரம்மனிஷ்டாள் ராஜா ஓடி வந்து சுகாச்சாரியாளுடைய சரணத்துல தலையை வச்சு இத்த நாள் ஒரு நாள் உட்காந்து பகவத் குணத்தை வருஷி விட்டு மறுபடியும் என்ன ஏதாவது சொல்லணும்னு சொல்றேன் பத்தாஞ்சலி தமிதமா அஞ்சலி பண்ணி தலையை கால்ல வச்சு சுபாச்சாரியால் கால்ல வச்சு சுத்தோஸ்மி அனு பகவான் ஆயிட்டேன் அனுகிரகித்தன ஆயிட்டேன் என் ஜென்மா கரையேறி போச்சு காது வழியா என் பிரபு உள்ள கொண்டு உட்காத்தி வச்சுக்கிட்டே என்ன பாகியம் பண்ணினேன் மகான்களை தவிர இப்படி அபயதான ஆறு பண்ணுவாள் எத்தனை தட்சங்கள் என்னமே என்ன கடிச்சா எனக்கு என்னன்னுட்டாள் இந்த பொத்தை கடிச்சா கடிக்கிட்டம்னு சுாச்சாரியூ சுச்சாரியால் உடனே பிராமண வருஷம்ரிச்சுதுல வந்து ஸ்ரீ வைகுண்டத்தை அடைஞ்சான்னு புராண அந்தரங்களே சகுணமான கல்யாணமூர்த்தி அடைஞ்சதாக சொன்னாள் பிரம்ம நிஷ்டாள் சுரூபத்தோட கலந்ததாக சொன்னாள் இப்படி ராஜா திவ்யகதியை அடைஞ்சான் புண்ணிய சரித்திரத்தே மகாத்மாவான சூத்தர் சௌனகாதிகளுக்கு சொல்லி சுவீஸ்வரனானே நாராயணனே நித்யம் ஹதய கமலத்துல பாக்குறேன் பெரியவான மகான்கள் எல்லாம் என்ன பகவத்குணம் சொல்ல சொல்லி கேட்கிறேன்னு ஏழே நான் என்ன பாகியம் பண்ணினேன்னு பரம சந்தோஷப்பட்டாள் வேலை சங்கராத்யாயு சொல்ல போறாள் பாகவத மங்களம் பண்ணின வாழ்க்கை எல்லாம் பரவ மங்களமா அஞ்சு நிமிஷத்துல அதை சொல்லிவிடுறேன் நம்ம பக்தர் பேரல பிள்ளைகள் வந்திருக்காள் லட்சுமி நரசிம்மன் அவ ஒரு மூணு நாலு நிமிஷம் ஒரு நல்ல ராஜாங்கத்துல புதுக்கோட்டை ராஜாங்கத்துல இருந்து ஆகம சாஸ்திரத்துக்கு வித்வாலா இருந்தவா அவர் ரெண்டு ஸ்லோகம் வந்திருக்கார் அதை மட்டும் அழைச்சி கொடுவார் எனக்கிடாமல் எல்லாரையும் நான் சீக்கிரம் பண்ணி போடுறேன் நாயி ஆயிடுச்சுன்னு தெரிகிறது நான் நானும் இன்னுமே உருவாக்கி தான் போகிறேன் சீக்கிரமாக வரப்பட்டு போறேன் அதனால எதுவும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் நாயியானா அது கொஞ்சம் பொறுத்துக்கு தான் வேணும் ரொம்ப மங்களமாக பாகவத நடந்தது எல்லாருக்கும் பகவான் சகலட்சேமத்தையும் கொடுப்பார் ஷந்தாத்மமுஷேரீஷா தவ புஷே நசீம்தபுஷே கம்சா கடு கமணோ மதமுஷே கந்தர்மீயுஷே காலிந்தீ தட்டவீயுஷே கைச்சனோதிஷேந்த நடந்து இருக்கு இதுல என்னையும் கொண்டு நடுப்புற கலக்காண்டான்னுட்டு ஒரு ஓரத்திலேயாவது கொண்டு கலந்து வச்சிருக்கா அது சந்தோஷமாவும் இருக்கு மங்களகரமாவும் இருக்கு அது ஒரு நன்மைக்குத்தான் ஆனா பிரம்மானந்தமான அமிர்த வாக்கு வரிசையா இப்படி வரிசிச்சிருக்காங்க எல்லாரும் சொல்லி விட்டா அதுக்கு நான் உன்னையும் சொல்லலாம் இதுல மந்த நகர்மானு வேதத்துல சொல்லி இருக்கு கிருஷ்யசூத்திரம் கல்பசூத்திரம் ஒண்ணுக்கும் ஆப்பிடாதேன் தன்னுடைய பிரயோகத்தை பத்தி சொல்ற போதுன்னு சொல்லிருக்கு அப்படின்னு இந்த மந்திரம் தெரிஞ்சவன் ஒரு பட்டு போன கட்டை இந்த கொண்டாத ஜலத்தை தெளிச்சானேனா அதுல இருந்து துளிர் விடும் வேர் விடும் காய்க்கும் பழுக்கும்னு சொல்லிருக்கு ஒரு அசைத்தனமான கட்ட காட்சதான ஒரு வாக்விலாசத்தை உருகி ஒரே பக்திரசமான ஏகாதிரமா இருக்கு இந்த டயத்துல எம்பேட்டி நடுப்புற கலக்க சொல்றது சமத்து எவ்வளவு இருக்கு ஆயிடும் இது திருஷ்டாந்தோ நோச்சி ஞாபகம் இல்ல சதசல வாண்டாம்னு விளைக்கணும் அதாவது தம்பதிகள் நல்ல யுவாவான தம்பதிகள் புரிஷா கல்யாணம் பண்ணிந்து அந்யோன்யமான வாழ்க்கையை நடத்துறத பத்தி குதூகலமா பேசின்னு இருக்கா அந்த டயத்துல போய் கதவை மாசு மாசம் இடிச்சான் என்ன பதில் சொல்றது இல்ல இடிக்கிறவன் என்ன விஷயம் தெரிஞ்சவன்னு பேரா இல்ல அவருதான் ஒரு ராசிக்கும் இருக்குமா அதுவும் இராது ஆனா இடிக்கிறவன் விஷயம் தெரிஞ்சவன்னு பேர் இல்ல அந்த மாதிரி இந்த தளத்துல நம்ம பேசிட்டனால நான் பேசவும் தோட்டுமே நான் என்ன இத்தனை பேரையும் விஷயம் தெரிஞ்சவன்தான் பேரு அதனால ஒண்ணும் இல்ல ஆனா இருக்கிறவாளுக்காவது ராசிக்கும் இருக்கும் ஏகாந்தமா இருக்கிறதுக்கு போய் கதவு இடிச்சா எப்படி இருக்கும் அதான் பாத்துக்கலாம் ஆனா அதுலயும் ஒரு விசேஷமான காரியம் முறையான காரியம் அவளுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளக்காரனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆகி இருக்குன்னு ஒரு தந்தி வந்து ஆனா அந்த டயத்துல கதவு இடிச்சுதான் அந்த சந்தோஷத்தை சொல்லித்தான் ஆகணும் அந்த டயத்துல கதவு அவசியம் இடிச்சுதான் ஆகணும் அந்த மாதிரி சில முறையான காரியமா இருந்தா உன்னே உங்க சொல்லித்தான் ஆகணும் அதாவது இவருடையதான பா ஸ்ரீமத் பாகவத பரமேஸ்வரனுடையதான ஒரு அனுகிரகத்தினால வியாசாச்சாரியால் எழுதி சுகாச்சாரியாவுக்கு உபதேசம் பண்ணி சுகபிரம்மமானது பரீட்சித்துக்கு சொன்னதான ஒரு பிரகாரத்தை சூத புராணிகள் நைவிசாரி நிவாசிகளுக்கு சொன்னதான பிரகாரம் அதுல பக்தி ரசத்தியே தெழுங்கும் முடியா சொல்லியிருக்கு அதாவது பகவானுடையதான பக்தி அவனையும் உபாதிச்சா சமஸ்தமான கல்யாண குணங்களையும் அடையலாம் கலிய உண்டான சமஸ்தான சமங்களையும் விளக்குங்கிறது தான் கொள்கை இது வந்து சுகாச்சாரியால் சொன்னது பகவான் என்ன அவனுக்கு அதாவது என்னன்னா பகவான் எப்போதும் பக்தியா உபாசிக்க வேண்டியது இந்த பக்தியா உபாசிக்கிறதுக்கு வில்லுவன் எடுத்த அர்ச்சனாம் ரொம்ப உத்தமாவது எல்லாத்தையும் விட உத்தமமான விஷயமானது உண்ணிருக்கு அப்படின்னு கீதா ஸ்ரீரான பகவான் உன்னு சொல்லியிருக்காரு அதை மாத்திரம் சொல்லி நான் இப்ப பொறுத்து பண்ணிக்கிறேன் ஒண்ணு அதிக நாடி வளர்த்தல ரசபங்கெல்லாம் ஏற்படும் தெரியும் தெரிஞ்சாலும் நடுப்புற நடுப்புற ஒன்னும் சொல்ல முடியாதான் வருது கீதா ஸ்ரீரான பகவான் தனக்கு நான் அர்ஜுனனுக்கு கடைசியில சொல்ற போது சொன்ன தான் கண்ணங்கிறத சொல்லிவிட்டு எத பிரவிறிஹூதான ஏன சர்வமிதம் தம் ஸ்வகர்மனா தர மாணவய பிரி பூதானம் சமஸ்தானூதங்களை உண்டாயிருக்கோ எதோவா இவான்னு எதுவேல சொன்னது சமயத்துல விரதபர்வாசு முந்தி நாலு தாமம் முடிகிற இடத்துல எவன நேர்ந்து எஸ் மாத பாவோதையோன் சாம வேதத்துல இதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்கு எவனத்தில இருந்து சமஸ்தான உண்டாயிருக்கும் அதான் பிரவர்த்தி பூதானாம் பகவான் கீதையினுடையதான ஸ்லோகம் புராணத்தினுடையதான அம்சத்துல சேர்ந்ததுங்கிற ஒரு கொள்கையில வேதத்தினுடைய சாராம்சம் கேட்கலாம் சில பேருக்கு கேட்க முடியாதுங்கிறதுக்காக யதா பிரவருத்தி பூதானாம் சமஸ்தமான பூதங்களுடைய பிரவர்த்தி எவனிடையிருந்து உண்டாரதோ ஏன சர்வமிதம் சதம் எவனால இத்தம் உலகம் முழுக்க வியாபிக்கப்பட்டிருக்கோ இவன் இல்லாத இடமானது ஒரு அணு கூட கிடையாதோ அவனுடையதான் அவனை என்ன பண்ண வேண்டியது துளசி மில்லும் எல்லாத்தையும் அர்ச்சிக்கிறது ஓரளவு இருந்தாலும் தனக்கு ஏற்பட்டதான கர்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மான்னு சுவாமி விதிச்சு வச்சிருக்கானே அதனால வந்து அர்ச்சி சக்தியம் மாணவகா சித்தியை அடையலாம் பாக்கி எல்லாத்தையும் புருஷார்த்தம் அநேக திசா வந்தாலும் சித்தியான புருடார்த்தம் வர்றதுன்னா மாணவகான் ஆனா கர்மானுஷ்டானம் மாடா போய் கர்மானுஷ்டானம் பண்ணும் அது ஒரு நாள் பண்ணாது பசு புட்சிகள் கர்மானுஷ்டானம் பண்ணாது மாணவகான் அடைந்தவன் அடையணும் இல்லாமல் தன்னுக்கு ஏற்பட்டதான கர்மா இது விகித கர்மாவோ அதனாலதான் அவனை வந்து அர்ச்சிக்கணும் துளசி பில்வாதிகளே அர்ச்சிக்கிறத விட உத்தமமான கர்மா ஸ்வகர்மனா தமபியர் சித்தியம் இந்த மாணவகான்னு கண்ணவிதானே நான் சொன்னது அதாவது சுவாமிக்கு நாம் பிரியம் உள்ளதான காரியத்தை செய்யறதை விட அவர் சொல்றதை அனுஷ்டிக்கிறதை நான் அவருடைய வாக்குனால உத்தரவு போட்டு அவர்களுடையதான ஆக்கிய நாம் நிறவத்துறது அதை விட விட பெரியதான காரியம் அதுக்கு பங்கம் இல்லாதவடிக்கு நான் இருக்கணும் நாம சங்கீர்த்தனத்தில் ராமனாவும் கிருஷ்ணனாவும் சிவனாமத்தினுடையதான மகிமையை பத்தி எல்லையத்தான மகிமை அதுக்கு எவ்வளவுதான் பாபத்தை போக்கடிக்க கூடியதான சக்தி இருக்கோ அவ்வளவு பாபம் செய்யக்கூடியதான ஜனங்கள் லோகத்திலே இல்லைன்னு அதை பத்தி சொல்லியிருக்கு இதனா ஸ்ரீமத் பாகவதாச்சாரியார் அவருக்கு தகப்பனார் வியாசாச்சாரியார் அவருக்கு தாத்தா பராக்கரர் அவருக்கு அப்பா அவருக்கு கொள்ளு தாத்தா சக்தி அவருக்கு வெள்ளு தாத்தா வசிஷ்டர் இந்த வெள்ளு தாத்தா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற கர்மாவிருத்த பூதேஷூ காலேஷு ஜபயிஷியதே சந்தியாவந்த இப்ப பண்ற காலம் ராமநாமம் பதினாயிரம் மண்ணின்னா அந்த சந்தியாசனத்துடையான பலம் முடியுமோ கர்மா அவிருத்த பூதேஷு காலேஷு ஜபயிஷதே கர்ம காலத்துக்கு விருத்தம் இல்லாதவடிக்கும் நீ நாமசங்கீர்த்தன கர்மாவுக்கு கொள்கையே கீதையினுடைய மதத்தை அனுசரிச்சு வதிஷ்ட ஸ்மிருதியில் எழுதிருக்க அதாவது ஸ்மிருதியில அட்டாதேசியில மூலமான ஸ்மிருதி அதுல எழுதியிருக்க ஆகையினால எத்தனை நாம் நாமசங்கீர்த்தனங்கள் பக்தியில் பண்ணினாலும் தன்னுடைய கர்மாவுக்கு விரோதம் இல்லாமலும் தன்னுடைய கர்மாவையும் நாம் செலுத்து அனுஷ்டி கொண்டதும்ண்டே அது இன்னும் உத்தவமானதுக்கா நாமசங்கீர்த்துடைய கொள்கை ஒரு நாளும் குறைச்சலேயே அதுக்கு எப்போதும் மகிமை உண்டு பாலுக்கு சொதா ஒரு ருச்சி உண்டு பலம் உண்டு அதுல சக்கரையை போட்டு சாப்பிட்டா இன்னும் ருச்சியாகவும் இருக்கு இன்னும் நன்னா இருக்கும் அதே மாதிரி தன்னுடையதான கர்மாவையும் செலுத்து அனுஷ்டிச்சு பக்தி மன்னாலேனா ஜாஸ்தியா உண்டுங்கிறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள்ல விஸ்தாரமா சொல்லி இருக்குங்கறதா அடுத்த அமிர்த்த வருஷமா அடுத்த வருஷிச்சிருக்கா அந்த இடத்துல நானும் போய் ஏதோ ரெண்டு வாரத்தையை கலந்துக்கிறது என்னையும் சேர்த்து கையில அதுவே வரைக்கும் எனக்கு ஒரு தின்மாந்திரத்துல ஏற்பட்டுதான் ஒரு பாகியத்து அந்த தினத்துல ஒரு புண்ணியமான தினம்னே அது அதுவும் தவிர அவருடையதான வாக்குல என்னன்னா ஒரு ஊசி போட்டா கூட இந்த இடத்துல சப்தமான நிசப்தமா இருக்கு அந்த வாக்குனால அப்படியே எல்லாம் ஆஹா காரமா சொன்னே அந்த மாதிரி இந்த தம்பதியோட அந்யோன்யமான வாழ்க்கை நடத்துறாருன்னு அந்த மாதிரி அவ சொல்றதுன்னு இவா அந்யோன்யமா சொல்லிட்டு இருக்கிறது அப்படியே ஏகாந்தமா இருக்கு ஏகாந்தத்துல போயி நம்ம சொல்றதுங்கறது ஒரு பெரிய சப்பா இருந்தாலும் கூட இந்த சுகர்மநாதமர்ச்சியதான ஒரு கெட்டம் அந்த கெட்டத்தையும் கொஞ்சம்போற அவ வா நான் ஞாபகப்படுத்தி வச்சா அது ஒண்ணும் அபச்சாரம் ஆகாது அப்படிங்கிறதான ஒரு கொள்கையினாலையும் கொஞ்சம் முறை சொல்லிவிட்டு அதை பூர்த்தி பண்ணி இருக்கேன் पतये की ந பார்த்தபத்தேதாத்தோபிஜீவனேபரமாஜிஸ்வீவல் ராதா முகாம்பஞ்சீக பகவான் கோபாலும் ராதையை மணந்ததான திவ்ய ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இது பகவானுக்கு இன்றைய தினம் கல்யாணத்தை அட்டமேசிகள் கல்யாணம் ஆக்கி பிக்னி கல்யாணம் ஆக்கி எல்லாத்தையும் எங்க பெரிய வாழ்த்து அந்த கல்யாணத்தை அமோகமா நடத்தி வச்சுக்கிட்டா அந்த ராதையை பால்யத்தில் மனமுகர்ந்து செய்து கொண்ட கல்யாணம் கண்ணன் அதிபால்யத்தில் நடந்ததான ராதா விவாகம்தான் ரொம்ப பெரிது என்று புராணங்கள் எல்லாம் கூறுகிறது அந்த ராசையே எத்தனையோ ஸ்திரீகள் பகவான் இடத்தில அனநிய பாவனையோடு கூட இருக்க அந்த ராசையின் இடத்தில் மட்டும் பரம பிரேமியோடு கூட இருந்தானே யோசு அப்பேற்பட்ட வாசுதேவன் நம்மை காத்தட்டும் என்றார் லோகத்துக்கெல்லாம் நிச்சயமங்கலத்தை அழிக்கட்டும் என்றார் எங்க அய்வாழ்வு கிரகத்திலே எல்லாம் நடந்து ராதா கல்யாணம் பாக்கி இருக்க வேண்டாம் என்பதற்காக இந்த ஸ்லோகம் இப்போ உபஸ்தியாச்சு அதை மட்டும் சொன்னேன் இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் ஏழு நாளாக அமிர்த தாரியாய் வரிசித்து எங்க பார்த்தாலும் பாகவத பிரவாகம் அந்த அமிர்த பிரவாகமானது ஓடிக்கொண்டிருக்கு அதை செய்தவா மகனியாளான எங்க பெரியவாள் தான் என்னுடைய குருநாதாள் தான் இப்போது எல்லா ஜனங்களுக்கும் இந்த கிராமத்தில் உள்ளவா இன்னும் பக்கத்தில் வந்தவா பந்து கிராமஸ்தர்கள் எல்லோருக்கும் போன வருஷம் நவாக ஆச்சு இந்த வருஷம் சத்தாகம் தியாகராஜ சுவாமி உற்சவம் இப்படி தை மாசத்துல வருவதோ அதே பிரகாரம் மகோத் தீர்மானம் ஆயிடுச்சு நமஸ்காரம் கேட்டுக்கொண்டது வருஷத்துல ஒரு முறை இப்படி பத்து நாள் இந்த கிராமத்துக்கு வந்து பகவத் குணத்தை வரிசித்து எல்லாரும் ஆனந்த கடலில் மக்நாளாக ஆகும்படியாக அவள் கருணை செய்ய வேண்டும் இதைத்தான் நான் அவள் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆனால் அவளை பத்தி ரொம்ப சொல்லணும் பிரத்யட்சே குரவஸ்துத்யாக பரோட்சே மித்ரபாந்தவாக கர்மாந்தே தாசபுத்தியாஸ்த நகராஜன புத்திரகாகா என்று ஸ்ரீமத் ராமாயணம் கூறுகிறது என்னுடைய ஆச்சாரியா அவளை பத்தி நான் எவ்வளவோ சொல்லணும் அது வாஜாமு கோச்சரம் அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாததான காலம் இது இப்போதும் பாகவதம் பூட்டியாச்சு எல்லாரும் இந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு மேலும் இந்த வேறு நமக்கு இந்த பிரவாகத்தை அமிர்த பிரவாகத்தை அளித்த பிரம்மீ எங்க பெரியவாளுக்கு இப்போது நடத்தி வைத்த மகனியாளான பரம தார்மிகர் எங்க அயர்வாழ் சுப்பிரமணிய அவளுடைய ஒரு கிருதஜதையை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்தா அது ஒரு பிரதியாக ஆகல் அவள் செய்கிறதான அவள் இடத்துல இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிறதான ஒரு பக்தி தான் பெரிதான காரணம் இதற்கு அந்த பக்தி ஒன்னுக்கு கட்டுப்பட்டு தான் அவளும் இந்த இடத்துக்கு விடாமல் எத்தனையோ வேறு லோகத்தில் அபேட்சிக்கிற இடத்துல எல்லாத்தையும் விட்டு இந்த இடத்திற்கு வந்து ஒரு வாரம் தன் சமத்தை பாராமல் ஸ்ரீமத் பாகவத சமாப்தியில அந்த கிரகஸ்தர் செய்ய வேண்டியதான லௌகிகமான காரியங்களும் பாகவதத்துக்காக வந்த மகனியால் அவாவாளுடைய ஒரு நன்றியை செலுத்த வேண்டியதான ஒரு காரியம் பிற்பாடு அவள் சங்கிரஹாத்தியாயம் சொல்லி பாகவதத்துடைய பலஸ் சொல்வேன் எல்லாரும் அதுவரையிலும் இருந்து கேட்க வேண்டும் இன்றைய தினம் கொஞ்சம் நாயுதான் பனிரெண்டு மணி ஆயிடுச்சு இருந்தாலும் நாளைக்கு ஏழு மணியில இருந்தே தூங்கலாம் நாளைக்கு கதை இல்லை அதனால அந்த சமத்தை வராமல் இன்னொரு அரை மணி பாக்கி இருக்கணும் அப்படி இருந்து எல்லார்ட்டையும் கேட்டு பகவானுடைய பிரசாதத்தை எல்லாரும் அடைந்து எல்லாரும் பகவான் இப்ப ஏற்பட்ட எங்க பெரியவாழ் ஆயிரம் வயசு இருந்து திருட சரீரத்தோட லோகம் முழுக்க இப்படி பக்தி பிரவாகத்தை அவள் ஓட விடும் முடியாதே செய்ய வேண்டும் என்று எல்லாரும் भगवान இடத்தில் பிரார்த்திக்கிறோம் அதை தான் எல்லாரையும் ரொம்ப நமஸ்கரித்து நான் பிரார்த்தித்துக் கொண்டும் மேல் நடக்க வேண்டியதான காரியத்தை நடத்த முடியாத பண்டிதம் திரை தாண்டவம் எல்லக்ஷ்மீக சாட்சி ஜலஜம் ஸ்பனரேஷலம் த விஷோம்ிண அடியம் பண்ண விரும்பவில்லை இருந்தாலும் ராமபூத்தம் ஜகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொல்லித்து அது அடியேன் போன்று பள்ளிக்கூடத்துல ராமே ராஜ்யம் ஜெகத்து ராமபூத்தம் ராமன் எப்பவோ ஆண்டான் இப்பொழுது இல்லை சர்வாந்தர்யாமியாய் பிரகாசிக்கக்கூடிய பிரபு அவன் அவன் இல்லாத காலத்துல ஜெகம்பூரா நமக்கு தெரிஞ்சு ராமபூதமா ஆயிடுத்து அது என்ன காரணம்னு கேட்டான் சுவாமி ரகுவீர கத்தியத்துல சொன்னார் எு பர்சென்ட் தர்மம் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் தர்மம் இருக்கிறத ஆக்கினான் பிரபு தன்னுடைய சக்தியினால் ராகவன் அந்யூனம் ஆச்சரித்து ஆஸ்திக சிக்ஷனார்த்தம் அத்திரீரியாக தர்மத்தை ஆச்சரித்து நமக்கு காண்பிப்பதற்காக சர்வஜெகநாதனா பிரபு ராகவனா பிறந்தான் குறத்தாழ்வான் ஒரு மூர்த்தியில ஆவேசித்து இப்படி லோகத்தை செய்கிறது என்று சொன்னால் அது மிகையே ஆகாது வேதம் சொல்லித்து தமேவம் வித்வான் அமிர்தய பவதி சொல்லித்து இப்படி தெரிந்து கொண்டவன் உடனே மோட்சத்தை அடையறான்னு சொல்லித்து எப்படி என்று சொன்னால் அதற்கு இவாள் சொன்ன பிரகாரம் வழி கண்ணனுடைய லீலை வாங்மனசா இருக்கக்கூடிய விஷயம் சுவாமி யாதவாபிதீயத்தில் பகவானுடைய சௌலபியத்தை பற்றி வெகு அழகாக சொன்னார்கள் குழந்த எல்லா குழந்தையோடும் கண்ணம் திருவள்ள விளையாடிக்கின்றிருக்கான் அப்பொழுது கிளாப்பழம் விற்றுக்கொண்டு ஒரு கழுவி வரலாம் கிளாப்பழம் வாங்கவில்லையோ கிளாப்பழம் வாங்கவில் குழந்தைகள் கிளாப்பழம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் பிரபு என்ன செய்தானா விடுவிட உள்ளே சென்று கூடையில் இருந்து தானியத்தை எடுத்துக் கொண்டு வருகிறானா வரக்கூடிய வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் அரண்ய காணாம் சர்வஜெகன்னாசனான பிரபு பாக்கி குழந்தை மாதிரி தானும் தானியத்தை கையில் எடுத்துன்னு வரானா உள்ளே இருந்து வாசல்ல வரத்துக்குள்ளே சிறு குழந்தையாக தானியம் எல்லாம் கீழே விழுந்திருத்தான் கூடக்கார்கிட்ட வந்து பாக்குற போது கையில தானியம் இல்லை தானியம் இல்லையே அவன் பழம் கொடுக்க மாட்டாரேன்னு கூடையை பாக்குறான் கையை பாக்குறான் அவன் மூஞ்சியை பாக்கறான் இந்த சனிவேசத்தை பார்த்தா அவ என்ன செஞ்சாளா குழந்தை கையை கையை பாக்கிறான் கையில என்ன இருக்கு தான்யம் தான் இல்லாத போது கையை ஏன் பாக்கிறான்னு அதை பாக்கிறாளா அப்ப எப்படி இருக்கு அந்த கைன்னு கேட்ட சுஜாதே தாம்ரோதரம் தசிய கராரவிந்தம் ஆத்மானி மருசா ஹே பிரபு உனக்கு தானியம் இல்லாட்டா பழம் கொடுக்க கூடாதா அவன் கையில் இருக்கக்கூடிய சங்கச்சக்கர லாஞ்சிதமாக இருக்கக்கூடிய திருக்கரங்களை பார்த்த அந்த கலாப்பழம் இருக்கக்கூடிய அந்த வேடஸ்திரீக்கு விக்கிரேதும் ஆத்மான உனக்கு கலாப்பழத்தையா கொடுக்கிறது அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் என்று சுவாமி நியாசதிஷகத்திலே பேசியது மாதிரி என்னையே உனக்கு தருகிறேன் பொன்னைக்குள் துரகல் மீதே நிறமழ உன்னை கொண்டு ஞாபகம்பால் மாத்தின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் என்னையும் உன்னிலிட்டேன் என்னப்பா என் என் உயிர் காவலனை என்று பேசினார் பெரியாழ்வர் அது மாதிரி உனக்கு என் ஆத்மாவே சமர்ப்பணம் பண்றேன் பிரபு உனக்கு தானிய கையில் இல்லையேன்னு வருத்தப்படாதேன்னு சொன்னாளா உடனே அவர் என்ன செய்தாள்வாது கிரீடா ஹத்தபுட்டம் கிராத்தி ரத்ன கௌஸ்துபனிர் பூரித்தம் தல பலபண்டமா இருக்கக்கூடியதா பழத்துல அபூர்வமான பழத்தை எடுத்து குழந்தை கையில ரொப்பினாலாம் ரொப்பின உடனே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போற குனிஞ்சு கூட எடுத்து வைக்கிற போது பார்த்தா கௌஸ்துபரத் சோதிசமா இருக்கக்கூடிய ரத்தனங்களினால் ஆபூரித்தமா போயிட்டான் அந்த கூடை அப்படி கேவலஜையா இருக்கக்கூடிய அவளுக்கே அப்படி செஞ்சால் வேதம் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு மோட்சத்தை கொடுக்குமோ எப்படிப்பட்ட ஒரு விற்பி பகவானிடத்தில நாம் பிரபத்தி செய்தால் மோட்சத்தை கொடுப்பனோ அந்த விற்த்தியை ஞாசம் பரம் தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது உபபிரமணம் பண்ணணும் அதில் இவா பண்ணால் தான் அது சார்த்தகப்படும் திருவரங்கத்த முதலார் என்ற பக்தர் சொன்னார் மண்ணிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நெற்கிலும் காணகில்ல பகவான் அவஜானந்தி மாமூடாகா என்று நிர்வேதப்பட்டான் நான் பிறந்து சொன்னாலும் என்ன கேட்க மாட்டேங்கிறானே என்னை அவமானம் பண்றானே சொல்லி நிர்வேதப்பட்டான் அப்படியே அவன் இருந்த காலத்திலும் அண்ணலி ராமானுஷன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலைக்கொண்டு நாரணக்கு ஆயினரே ஆழ்வ ஆச்சாரியாதிகளாய் பிறந்த பிற்பாடுதான் மனுஷியாளுக்கு பகவத் சுரூபம் எல்லாம் தெரிந்து உபாயம் தெரிந்துதான் அது என்னவோ எப்பவோ சொன்ன விஷயம் இப்பொழுதுதான் நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் கலியும் கடும் என்று பேசுகிறது ஆழ்வார் பேசுகிறது உண்மையாக போய்விட்டது ஒரு வீணா போகாது இந்த யுகத்திலே ராமனுக்கு என்பது இந்த நம் ஸ்ரீமதி தீட்சிதர் அவர்களுடைய உபன்யாசம் மூலமாக லோகம் எப்படி திரும்பி இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய காலத்தில் பகவானை விட பக்தன் பலவான் அவன் அவனைப் போல் எத்தனையோ பங்கு பலவான் என்பது நிரூபணம் செய்யப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடியை நிறுத்திக் கொள்கிறேன் ஆத்துரத்தினால் பேச வந்தவண்ணா என்ன பரிசு போது பக்கத்துல உட்காந்து நான் இருந்து காட்டேன் அனுகத்தினால நான் சிரவணம் பண்ணினேன் அத சொல்றேகாரிகளுக்கு சூதர் பாகவத போது நைனிஷாரண்யத்தில் அப்படித்தான் சொல்லி ஆரம்பிச்சாள் சொல்லி ஆரம்பிச்சு ராஜா சுகாச்சாரியால பூஜை பண்ணி ராஜா திவ்யகதியை அடைஞ்ச சரித்திரத்தை சொன்னாள் இத நாராயண பட்டத்திலையும் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லோகம் குருவாயிரம் பண்ணி இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல உன் மூர்த்தி தான் எனக்கு தீர்ந்து விழுந்து மூர்த்தி குரு பவனபதே பஹிமாம் கிருஷ்ணா ஹே குருவாயூரப்பா உன் மூர்த்தி சாயன கத்தியின் காலப்போய் கட்டினுட்டாள் ராஜா வைகுண்ட தரிசனம் பண்ணினான்னு ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு தலையை நம்புத்ரி பார்த்தா இவருக்கு வைகுண்ட தரிசனம் குருவாயிருக்கோவில்ல ராஜா கண்டா சொல்ல வேண்டியவர் நானும் கண்டேன் ஆரம்பிச்சுக்காய் அகிரே பசியாமி தேஜோ நிமிடத்தரகலா அவழி லோபனீயம் பீஷா பிராவி அது திவ்ய கைச்சோரேஷம் தருணியாரம்பியம் பரமசுகஸ்வச்சிதாங்க நானும் கண்டேன்கிறாள் எப்படி கண்டேந்திரியுமா ரோமாஞ்சித காற்றாலான நாரதாதிகள் எல்லாம் சூழ்ந்து திவ்ய யோனத்தோட பிரபு நடுப்புற நிற்க ஆயிரத்தெட்டு உபரிஷத்துகளும் திவ்ய ஸ்திரீகளாயின் பிரபுவை சூழ்ந்து நிற்க நவபிரஜாபதிகளெல்லாம் பகவானுடைய கல்யாண குணகணங்களை பரிசிக்க அம்பரீஷாதிகள் எல்லாம் பகவன் நாமாவை உச்சரிக்கே அப்படி என் பிரபுவை கண்டேன்கிறாள் இப்படி கண்டுட்டேன்கிறாள் அப்படி சொல்லிவிட்டு கடைசியில ஒண்ணு பிரார்த்திச்சாள் ஹிருகம் பாண்டவ மிருதுலஹரி சஞ்சலூசி ஆநீலிபக்ஷாவளி பரிலசிதம் நேத்தயுக்மம் விபோத் கமலாகாரம் ஆமுகாரம் சித்ததாம் வாயிருப்பாத்த நான் அநாதம் நான் கத்தி இல்லாதவன் கிரகத்தை எல்லாம் குளரப்பண்ணின உன்னுடைய மங்கள கட்டாட்சத்தை மேல போடணும்னு கேட்டாள் உடனே குருவாயூரப்பன் என்ன வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு ஸ்லோகத்தால ஸ்துதிச்சுட்டு நீ அநாதம் பொறுக்க மாட்டேன் நான் காப்பாத்துறதுக்கு காத்து இருக்கேன் ஆடா அப்படி குருவாயூரப்பன் சந்தை செய்த பட்டத்திரதி நாராயணியை குருவோய் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நீ மன்னிக்கணும் உன் மகிமை இங்கே நானுங்க உன் மகிமை தெரியாம நான் வர்ணிச்சதுக்கு நீ என்ன பொறுத்துக்கணும் अहरा दिव्यगति अड्वान चरित्र सूत्र शवनक नि्निहोत्री महानी अग्निहोत्री सत्कर्मा फल பகவத்கதா சிரவணம்னு அவிச்சுதோர்த்த கவிதம் நிரூபித்லோக குணானுவர்ணனும் தான் பண்ணினமானுஷ்டான பலம்னு புண்ணியம் இருந்தா தான் தோணும் இல்லாமது நாரஸ்வாமி தீர்மானமாச்சு விட்டார் வியாசர நீர் எத்தனை வேதத்தை நீர் நாலா பிரிச்சும் நீர் பாரதம் வைதியும் அக்னிஹோத்திர சாந்தத்தியத்தம் நீர் வந்து சாதுருஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜா நாம் வீட்சிய எல்லாம் பண்ணிடு பண்ணியும் உங்க சித்தத்துல பரிதோஷம் சந்தோஷம் ஏற்படாததுக்கு என்ன காரணம் தெரியுமா அதுக்கு பலம் எதுன்னு புரியல இடம் பிரப்ருவா சிஷ்டுதத்தோர் கவிபிர்மஸ்லோக குணானு வந்தன்கசையில ருசி வரணும்னா சுதர்மத்தை சரியா அனுஷ்டிச்சுருந்தா தான் வரும் இல்லாமலாம் வராது அது வரதில்லை இது மட்டம்னு தோணும் இதுக்கு மேலே வேற இன்னும் இருக்கிறதா தோணும் சாத்தியசாதன பாவத்தில் பிரமம் வந்துவிடும் சொல்லிவிட்டாள் இதைத்தான் நாரத சுவாமி சொல்லியிருக்காள் அதனால நம்ம இவாள்லாம் போன மார்க்கத்தில் சுதர்மத்தை அனுஷ்டிச்சு பகவான் ஆராதிக்க வேண்டியது தான் ஸ்ரீமத் பாகவதம் மூக்க சொல்லியிருக்கு சூத்தர் சவுனகாதிகளை பார்த்து பகவத்குணம் சொன்னேன்னு சொல்லி கடைசியில் சங்கிரஹாத்தியாயம் சொல்கிறாள் மகாராஜா பரீட்சித்து பிரம்மசாபம் எதிர்ச்சியா வந்ததும் நடுநடுங்கிதீதனாய் கங்காதீரம் வந்து பிரம்மனிஷ்டால் சரணாநிதி பண்ண பிரம்மனிஷ்டாள் பகவத்குணன் சொல்வதாய் பிரதிஜ்ண பண்ணி பதிமூணு ஸ்லோகம் கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரம்மநாரத சம்பாதம் பிதரமைத்ரேய சம்பாதம் ஹிரண்யாட்சவகம் கபில தேவகூதி சம்பாதம் கபிலாவதாரம் பண்ணி சர்வேஸ்வரன் மாதாவான தேவகூதிக்கு பக்தியோகத்தை அத்தியாச்சரியமாய் உபதேசம் பண்ணி அம்மா நீ வீடு வாசல வச்ச பிரேமையெல்லாம் எம் பிரபுனிடத்தில் வை தஸ்மா சர்வபாவேனா தவிர்த்து வேறு கத்தியை எனக்கு தெரியலே பகவான் பஜி நீ கஷேமத்தை அடையலாம் அதுக்கு சாது சங்கம்தான் உனக்கு உத்தமமான சாதனம் மகான்கள் அண்டினாத்தான் பகவத் சரண பக்தி வரும்னு அம்மாவுக்கு அஞ்சு வயசு குழந்தையாய் கபிலாவதாரம் பண்ணின வாசுதேவன் விந்துசர தீரத்திலே சரஸ்வதி நதிக்கரையில உபதேசம் பண்ணினேன் வைபவம் பார்த்து சிவாராசன மகிமையும் சிவனாம வைபவத்தையும் வருஷிச்சு எம் பிரபுவனுடைய பெருமையை உன்போன்ற துட்டாலுக்கு தெரியாது சாதுக்களுக்கு தான் தெரியும் அவன் பகிஷ்தமஸ்து அந்த சத்துவம் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை துவேஷிக்காதேன்னு பிதாவுக்கு சிவனாம வைபவத்தை உபதேசம் பண்ணி யோகாத்தினியில தன் சரீரத்தை ஆக்கி பர்வதராஜனுடைய பத்னியின் பறந்து பரமேஸ்வரன் விவாகம் பண்ணிட்டு அடைஞ்ச மகா புண்ண சரித்திரம் திருவரித்திரம் அஞ்சு வயசு குழந்தை ஆறு மாசத்துல சர்வேஸ்வரனை வைகுண்டத்துல இருந்து வரும் முடியா பண்ணி பரமானுகிரகத்தை அடைஞ்ச சரித்திரம் திருவனுடைய வம்சாவளி துவனுடைய பெரிய தகப்பனாரான பிரியமர்தனுடைய வம்ச சரி சொல்லி எடபரத்தல சரித்திரம் சொல்லி ரகுணனுக்கு ஞானிகள் பல்லக்கு தூக்கி ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி ரகுகணனுக்கு உத்தமகத்தை கிடைக்கும்படியாக அனுபகம் பாவனமான சரித்திரம் நரக்க யாசனை நரக்கத்திலிருந்து கரையாறுவதற்கு நாம வைபவம் அஜாமல சரித்திரம் ருத்ராசுரவதம் மங்களம் மருதாம் தென்மான்னு சப்த மருத்துக்களுடைய உத்பத்தி பிரஹ்லாத சரித்திரம் பாகவதனானே பிரகலாதனுக்காக சர்வேஸ்வரன் தூணிலிருந்து வெளியே வந்தாலாம் தேசுகன் சொன்னாள் பிரஹ்லாதனை பார்த்து துஷ்டனான ஹிரண்ய கசிப்பு எங்க இருக்கான்னு கேட்பனோன்னு பயந்து சுவாமி என்ன பண்ணினாலும் உருகால் இந்த பெஞ்சில இருக்கான்னு கேளுன் லைட்ல இருக்கானு கேள்ப்பன் அந்த புதுஷா தான் ரூபத்தை எடுத்துன்னு வரத்துக்குள்ள குழந்தைய ஏதாவது பண்ணிவிட போறானேன்னு திரைலோக்கியமே ததிலம் அரசிங்கர்பம் எல்லா உலகத்திலயும் சுவாமி நரசிம்மோஷம் போட்டு இருக்காளாம் அவன் ஒரு தூணத்தான் காட்டான் ஒரு தூண்ல இருந்து நான் வந்திருக்கான் போல ஆளாவும் போக்குறீ இருந்தா மறுபடியும் ஒலியில் அவர் வந்து சொன்னாள் பரமான மகாபுணிச்சரித்திரம் அனுஷ்டாதான் வருகிறதுக்காக நாரதஸ்வாமி தர்மபுத்திரபதேசம் பண்ணாசிரமர்ம உபதேசம் அஷ்டமஸ்கில போய் கஜேந்திரமோட்சம் அமிருதமதனம் லட்சுமி விவாஹம் அமிர்த பிராப்தி மோகனாவதாரம் முதலியரித்தம் வாமனச்சரித்திரம் திரிவிக்ரம சரி விஸ்வரூப தரிசனம் மகாபலிக்கு பரமானுகிரம் மத்யாவதாரம் அம்பரீஷரிமாவது பிதாக்கியத்துக்காக அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி பதினோராயிரம் வருஷம் ராஜ்யமாண்டு அக்னிமோத் பதினாயிரம் கோடி போக்களை தியானம் மண்ணி வைகுண்டம்சங்கள் பாவனமான சரித்திரம் சந்திரவம்சம் கிருஷ்ணாவதாரம் பாலலீலே ராசகிரீடே கோபிகா கீதம் அக்ரூரச்சரித்தம் ருக்மிணி கல்யாணம் அஷ்டமகிஷிகளுடைய விவாஹம் குச்சேலரித்திரம் சுதிகீதே நவயோகிஷிகளுடைய உபதேசம் சர்வேஸ்வரன் நேரே உத்தவருக்கு உபதேசம் மண்ணினே உத்தவ உபதேசம் ஒரு उद्धव பண்ணிக்கோ சாங்கியமோ யோகமோ வேதமோ கர்மாவோ யஜ்யமோ தானமோ தபஸோ என்ன நேராக காண்பிச்சு கொடுக்காது யதாவரும் சத் சங்கா சர்வ சங்காபோகிமாம் சாது சங்கம் தான் என்ன காண்பிச்சு கொடுக்கும் மாத் சங்கத்தை அடைய சித்தம் நைமல்யத்தை அடையும் கேமத்தை அடையலாம்னு உத்தவருக்கு பரமாபுரமணினே புண்ணிய சரித்திரம் சர்வேஸ்வரன் ஸ்ரீ வைகுண்டம் போன பாவனமான சரித்திரம் மகாராஜா சத்கத்தியை அடைஞ்ச பாவனமான சரித்திரத்தை பிரம்மணிஷ்டாள் யோகீந்திராள் அனுகூகம் பண்ணி சம்சாரமாக ஒரு சர்ப்பம் ராஜாவை கடிச்சிருந்தது அந்த விஷத்தத்தான் பாகவதம் சொல்லி அரைக்கினான் யோகீந்திராயசார சர்பத ஒரு சர்பம் கடிச்சிருந்தது ராஜாவே அந்த விஷத்தை அறைக்கே அனுகிரகம் பண்ணினேன் யோகிங்க ஆளான அவசூத்தாளான வியாசபுத்திராளான சுக்காச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சத்தியம் பரம் ஜீமையே மூணு காலத்திலையும் எந்த வஸ்து இருக்குமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தியானம் பண்றேன்னு நமஸ்காரம் பண்ணி உத்தம பிராமணருடைய அனுகிரகத்தெல்லாம் பரிபூர்ணமா அடைஞ்சி பகவத்குணம் இங்க வந்து சொன்னேன்னு சந்தோஷப்பட்டால் இப்படிப்பட்ட மகாபாவனமான ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப விதிவத்தாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ கௌஷிக சந்தித அந்த பிரகாரமான நல்ல பக்தியோடு சுப்பிரமணிய நடத்தின பெருமையோ அவ குடும்பத்தில் அவ பத் புத்திராதிகள் எல்லாரும் இதுல அனுவர்த்தி அழகோ இந்துக்கள்லாம் வந்த பெருமே ஆஸ்திகால்லாம் சேர்ந்து நடத்தின அழகு இது ரொம்ப அந்நியர்ஷமான ஒரு பெரிய மகத்தான பெரிய மகாஜ்ஜம் நன்னா நடத்தி காண்பிச்சுட்டாள் சர்வேஸ்வரனா ஷேஸ்பதி ருக்மிணிகாந்தன் அந்த குடும்பத்திற்கும் இங்க வந்திருக்கிற பக்தாள் எல்லோருக்கும் நம் எல்லோருக்கும் நித்யஸ்ரீ நித்திய மங்களம்னு ஆயுராரோக்கியம் வர்த்தாமிச்ச போகாமிச்சையும் ஆனுஷங்கிகான் அதாதி ஜாயதோ நித்தியம் அபவர்க்க பிரதோகரின்னு எல்லாத்தையும் கொடுத்து ரட்சிக்குடியா பிரார்த்திக்கிறேன் ீ பிராச்சிஷீந்துரிவமணம் சதுர்புஜம் சங்ககதாலோஸ்து காரைணோய கிடைக்குண்டஷா பரிஷ் சலம் உமகாஞ்சாதிஜமானிமான சர்வேஸ்வரன் இங்க அவதாரம் பண்ணி பரவ மங்களமாய் பிரகாசிக்கிறான் அஷ்டலட்சுமி இங்க வந்து வசிக்கிறாள்னு அனுபிர மகா புண்ணிய சரித்திரம் பாகவதம் எல்லாருக்கும் சகல கஷேமத்தையும் ஸ்ரீஸ்பதி ருக்குமணிகாந்தம் கொடுக்கும்படியா பிரார்த்திக்கிறேன் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் நான் சீக்கிரமா பரப்பிட்டு போக வேண்டியிருக்கு எல்லாருக்கும் பகவான் கஷேமத்தை கொடுக்கணும் எல்லாரும் சத்கர்மாவ நித்தியம் அனுஷ்டானம் பண்ணி சந்தியாஸ்தானம் ஜபோஹோம தேவதான பூஜனம் ஆதித்யம் ஈஸ்வரேவன் சட்கர்மானு அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் கஷேமத்தடையணும்னு சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கினேன் வடமட்டம் புள்ள ரொம்ப ஆச்சரியமா பேசிவிட்டா நல்ல குடும்பம்ங்கிறது அவ பேச்சிலிருந்தே தெரிகிறது அவன் சில பேர் பேச்சினால அவ மனசு மட்டும் தெரியும் அவ பேசுறது அவ குடும்பம் முதல் வெளியாறுது அப்படிப்பட்ட ஒரு அழகான பேச்சு நல்ல ஹயத்தோடு பேசினால் அந்த குடும்பமும் மகாட்சேமாயமா இருக்கணும் அவ மனசனால் சங்கல்பிச்சிருக்கிற இந்த புவனீராஜபுரம் சிவாலய மகா கும்பாபிஷேகம் ரொம்ப பரம மங்கலமா நடக்கணும் சிவ தர்மம் பிரதிஷ்டையா சரூகமும் அவன் சக்கரவர்த்திகளா தான் இருபாலாம் சிவதர்மம் பண்ணின குடும்பம் ஓராப்ப சாந்து ஒரு கல்லு ஒரு குடும்பத்துக்கு சேரணமையான ஆகினால அந்த பெரிய காரியத்தை எல்லாரும் சீக்கிரமா நடத்தி அந்த பரமேஸ்வரர் பிரசாதம் எல்லா கிடைக்க முடியாது அப்படி பண்ண எல்லாரையும் நான் பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன் நந்த மேதி விஷ்வாதி நந்தனு விஷ்ணு விளாசி ஜெய்ணுனு பகவதி ஜி கண்ட குடும்பினி பூரி குடும்பி பூரி ஜய ஜய மயிரா துரமதி ரம் ஜந்திரை சுய குரு மங்கலமங்குஜாரி மங்களதாயி மஞ்சுக मदि महलाहारी विमंतुलभासि निमनत तथा तविनोदररदे मुनि जनाबालिने मौतिगमालिन सहगुणवर्णि साधुते जय जयगे मत्सु निवेदनुदे गोपिका जीवनस्मरणं रघु ஸ்மருவிய